என்ன பண்றது குளித்து முடிச்சிட்டு நல்ல காய்ந்தோய் வராது இருந்தா கூட பாதுகாக்க மூளை பாதுகாக்கப்படணும் சும்மா நம்ம என்ன பண்றோம் ரொம்ப அது நல்லது அருமையானது என்ன அதுக்கப்புறம் வைத்தது என்னமோ அறிவுடைமை மறந்து விடாது வைத்தது அறிவுடைமை என்பதை மறந்து ஆமா அறிவுடைமை அது மறந்துடல் ஏமன் இங்க எல்லாம் சகாரா மட்டும் என்ன அந்த இடம் பாதுகாக்க வேண்டிய இடம் அல்ல அதனால வைத்தாங்க அதனால நல்லது முளைச்சின் சுத்தமா என்னாலும் இருக்கு ஒரே ஒரு குரல் என்ன இருக்கு ஈரத்தலை தோட்டத்துணி நாயின் நாக்கு வழியில் போயிட்டு அதுக்கு போயிட்டு எங்களுக்கு வேற வழி கிடையாது நீக்கி விடுவேன் அந்த நேரத்தில் வேற என்ன தான் பொது நிலையில நல்ல காஞ்ச துணிதான் தோட்டம் கூடுமான வரை அந்த திருச்சியில் ஒரு பையன் பையன் அவரது முப்பத்தி வயசு இருக்க மாட்டேங்க ஏதோ ஒரு துணை ஐயா நீங்க சொன்னதுல இருந்து அடிக்கடி நீர் கொண்டுது சவிதான சார் சொன்னது மாதிரி பேச்சு சொன்ன போகுது இப்ப எனக்கு நீர் கொள்ளவே இல்லைங்க நல்லது வாழ்க அப்படின்னு நீராடி முடிஞ்சவுடனே நல்ல காஞ்சல ஒரு தோற்றினாங்க பெரிய சொல்லி வேண்டும் இது கூட வேண்டியிருக்கு இனி தலை தோற்ற மாட்டேன் கூடியிருக்கீங்களா நூலை மாதீயம் கைவாளான் முன்கை சூழ்ந்த கோடு குஞ்சி ஈரம் புலத்தீ அதுல ஒரு ஓமை அதான் என்ன நல்ல காஞ்ச தொண்டு அந்த பகுதியில் இருக்க மாப்பிள்ள மேல அரச குடும்பத்தை வந்தாங்கரே இருக்குது அந்த கண்ணங்கரேன்னு இருக்கிற அந்த கூந்தல் மேகம் போல இந்த வெள்ளம் துணி சந்திரன் போல அந்த மேகத்தில் நுழைகிற சந்திரன் போல அந்த வெள்ளை துணி கொண்டு தோவிட்டான் எனவே கலர் துண்டு கூட அல்ல சுந்தர தோட்டிய துண்டு கலர்துண்டு துண்டு கலர் துண்டா அன்றி வெள்ளை துண்டா வெள்ளை துண்டி என்னை மூழ்கில் நூலை மதி எம்போல ஒரு மேகத்துக்குள்ள மதியமானது நுழைந்தால் இது போல அது போல இங்க தலையாகிய மேகம் எனவே என்ன தெரியுது தலையாகிய மேகம் எனவே மைய ரொம்ப அடர்த்தி அர்த்தம் பெண்களுக்கு அடர்த்தியா இருக்கு அதனால அவருடைய தலையும் அடர்த்தி என்பது பெற்றான் அவர் தலை தோட்டி கொண்டதும் வெண்மையான துண்டு என்பது பெற்றான் அடாடா இப்படி எல்லாம் இதுக்கு மேல வேகமா போனோம் சொல்லுங்க சொன்னேன் சரி உடனே உயிர் நீதி முறையில் போக்கி இது ஒரு இது மையம் எல்லாம் சேர்ந்து அப்பதான் அந்த ஈரம் போகும் இது முதற்கொண்டு பெரிய புராணம் போதுமா அது எவ்வளவு தூரம் வளர்க்க வேண்டியிருக்கு கபத்த காலம் உங்களுக்கு நிறைய கொடுப்பான் இவருக்கு சும்மா பூசமா பூச மாப்பிழக்குங்க அடைய என்ன மாமா இங்க வாங்க மாமா பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பூசுவாங்க பூசுறாங்க அதனால ஊர்ல நாலு கல்யாணம்னா இங்க சந்தனம் பாட்டு கேட்டு இப்ப என்ன ஒரு கிண்ணத்துல வைத்து ஐயாயிரம் பேர் கொடுத்துடலாம் ஏ அப்படின்னா சரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது அது உள்ள போகணும் போகாதோ தெரியல போல ரொம்ப சிக்கலும் சந்தனம் சிக்கனும் ரொம்ப சிக்கலும் வந்து இப்படியாக அவருக்கு அந்த கலவையெல்லாம் கண்டனம் எல்லாம் வைத்தாரலாம் சரி நன்மன கோலம் கொண்டார் சரி மன்னவர் தெருவும் தங்கள் வைதிக தெருவும் பொங்க நல் நகர் விடவு கொள்ள நம்பியார் ஊரநாதன் தன்னடிமனத்துள் கொண்டு தகும் திருநீர் சாத்தி மிக முக்கியம் அதான் அரசியல் தெருவும் வைதிகத் தெருவும் இந்த மாதிரி மாப்பிளையா இருந்ததுன்னா அனை மாப்பிளையா இருக்கும்போது திடீரென்று கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு பெரும்பாலான பிள்ளைகள் அணிஞ்சு அணிஞ்சாலும் நெத்திகள் தொட்டிட்டவெண் நீக்குமத்தி என்பது போல நல்ல வைத்தோட அருமையா தென்னீரை எப்பவும் விடுவது போல நல்ல முடிவீரப் பூசிய முடிவர் இப்படியும் யோக புறவி மேல் கொண்டு போந்தார் குதிரையில வர்றாராம் அந்த குதிரை எப்படிப்பட்டதுன்னு கேட்டாரு யோக புறவி மேல் கொண்டு சென்றார் யோகப்புறவின்னு என்னன்னு கேட்டா இவர் இங்குதான் முச்சிருகிறார் நான்கு பெருமக்களும் நால் வகை நெறிகளை விளக்க வந்தனர் என்று நம்ம மரபா சொல்லிட்டு வரோம் அதுல வந்து சரியை விளக்க வந்தவர் நாவரர் திரியையை விளக்க வந்தவர் ஞானசம்பந்தர் யோகத்தை விளக்க வந்தவர் சுந்தரர் ஞானத்தை விளக்க வந்தவர் மணிவாசகர் என்று ஏன குதிரே யோக குதிரை யோகம் இல்ல தவநிலையாகிய யோகம் யோகமாகிய குதிரை மீது ஏறி வந்தார் தான் வித்திருக்கிறார் ஏன்னா இவரையோகி என்பதை யோக நெறி விளக்கம் என்பதற்கு வித்து முதல் வித்தி தான் இதனால் இப்போது முதல் முதல் சொன்ன இடம் கால்போல் விடா செய்திருக்க சரி அப்புறம் அந்த மங்கர கீதநாதோடு தாய்த்து பனைத்தடும் கொள்கை தாகி பெண் மாப்பிள்ள புறப்பட்ட அப்படியே ஆண்கள் பெண்கள் மாப்ப மாப்பிள்ள விட்டுக்காரங்க பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்களா இவரெல்லாம் புறப்பட்டார்கள் சரி அது அடுத்த பாட்டு எல்லாம் கூட விட்டுறேன் காட்சியில் பொழிந்ததன்றி அது பார்த்தா நீல நீர் தரங்கத்தாலும் கருங்கடல் கலந்ததன்ன காட்சிகள் பெரிய கடல் ஒளி போலதான் ஏன்னா நல்ல அருமையான வைப்பேன் நல்ல பன்னிசி ஒரு பாட்ருங்க அருமையா சாமிநாதன் இந்த ஒளி பார்த்தா கடல் ஒளியை விட கீடு இருக்கலாம் அப்படி மாப்பிளை போதுலாம் ஒளிகள் சரி நெருங்கு தூரிய நிறைத்தாமல் வைத்திய திருவாகிய சிவாச்சாரியார் போகிறார் யாரு மணமகன் போகிறார் அங்க பக்கத்துல ரெண்டு பக்கமும் இருந்தவர்கள் பேசிக்கிறாங்களாம் அது எப்படியோ தேக்கலா போய் ஒலியும் ஒலியும் ஒலியும் ஒலியும் அப்படியே பேசிக்கிறாங்க பேசிக்கும் போது நம்ம மனோகரன் இப்படி எப்படி கொண்டாந்து அது மாதிரி இப்படி பேசிட்டாங்க அங்க ஒரு நாலஞ்சு பேர் பாரதி திருமணம் திருமணம் சொல்றோம் மாப்பிள்ளும் பாக்குறோம் இந்த பையனை பார்த்தா தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த ரெண்டு கண்ணு போதாதுடி போதாது கண்கள் என் வேண்டும் காளையை என்பார் ஆண்டவன் ரெண்டு கண்ணு தான் நமக்கு படைத்தான் இந்திரன் போல உடம்பெல்லாம் கண்ணா படிச்சு இந்த மாப்பிள்ளை கோலம் போற வரைக்கும் இருந்த தேவலான கண்கள் என் மீறாத வேண்டும் காலையை காண என்பார் பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேர என்பார் இன்னொரு சாரார் அர்த்த போலி எப்படி கொடுத்து வைச்சபடி கொடுத்து வைச்சபடி இந்த சடங்கவியாருடைய மகள் என் உலகத்தில் மாப்பிள்ளை பார்க்கறாங்க செய்தா கல்யாணம் இருக்குது இந்த மாதிரி இருக்காது என்ன தவறு செய்தாலோ என்று சொன்னார் ஒும் ஒும் இது போல இன்னொரு ஒலியும் ஒழியும் கம்பர் ஒளியும் ஒழியும் சொல்ல இங்க இல்லன்னா போச்சு அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்ன பாட்டு தொடங்க என்ன போகும்போது இல்ல இந்த மாதிரி போகும்போது இந்த சொல் அப்படி இருக்கோ கண்கள் இனியில் வேண்டும் அப்படி இல்லை வேற மாதிரி பார்த்தது அவ்வளவு கண் வேணும்னா அதுக்கு முன்னால காண நம்பியை காண அப்புறம் கண்கள் ஆயிரம் நயனம் வேண்டும் பத்தீங்களா அருமை அருமை ஆயிரம் நயனம் வேண்டும் அவரு என்னன்னு கேட்டா இவரு பெண்ணுட்டு பெண்கிட்ட போய் ஒளிவெளி எடுத்த போய் பிடிச்சார் ஆயிரம் நயனம் வேண்டும் அவ வந்தோட நங்கையை காணும் தோறும் அவருக்கும் குறித்திருக்கும் அன்னதேயாம் அது மாதிரி என்ன எங்க பொண்ணு மட்டும் முக்கியப்பட்டு போய்ச்சாடி எங்க பொண்ணு பாக்குறதுன்னா ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னாரு அப்ப நம்பியை காணுந்தோறும் ஆயிரம் நயனம் வேண்டும் நங்கையை காணுந்தோறும் அவளுக்கு அதே மாதிரி தான் ஆயிரம் வேணுங்க அங்க ஆயிரம் கண்கள் எண்ணில் வேண்டும் ஆயிரம்னால அளவு வரம்போன்னு அர்த்தம் இருந்தாலும் அங்க ஒரு தொகை உண்டு இங்க தொகை என்று கண்கள் எண்ணாத வேண்டும் காளையை காண என்பார் அங்க என்ன சொல்லுவீங்க பெண்களுக்கு சொல்லிவிட்டீங்க என்னது அவளை பார்க்கும்போது என்பார் எங்க ஆளு எங்களு பட்டிமண்ட அவர் சொல்லி ஆ சொல்லவில்லை அல்லவா அல்ல அது அது வெறும் ஏழு ஜென்மத்தி ஆண்டா கொடுக்க மாட்டேன் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையும் அந்த நங்கைக்கும் கல்யாணம் நடந்து கூடவே போன யாரு சீதை ஆனா இங்க கல்யாணம் மரபணையெல்லாம் உட்கார போறா பிறகு குடும்பமும் வாழல ஆதலால் நங்கையை காணும் அப்படின்னு சொல்லாமல் பெண்காடியில் உயர நோட்டால் தடங்கேதை என்றாள் அதனால இன ஏதோ அந்த மனமாளனாக கொள்வதற்கு இவளுக்கு கூகும்போது கூட என்ன மாதிரி வேண்டாம் நான் போயிட்டு வரேன் ரொம்ப காடெல்லாம் சொடுமோ பெருங்காடு என்றார் சொல்ல உங்களை நான் பிரிந்திருப்பதை விட அந்த காடு சுடும் அதனால அங்கே இருப்பதனால எண்ணில் என்று சொன்னவர் அவளுக்கு என்னமோ கொடுத்து வைச்சவோ கொடுத்து வைச்சவடி என்று சொன்னார் ஏன் ஒத்து நோக்கவில்லைனால் திருமணம் ஒத்து நடக்கவில்லை எனவே அவரிடத்துக்கு கொண்ட வகையில் சொன்னது கரெக்ட் இவரடுத்துக்கு கொண்ட வயல சொன்னது இப்படித்தான் சொல்லணும் எனவே இப்படி போ சரி மண்காளி கூற வந்த மானம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் இது வந்து படிச்சார் என்பார் அவன் என் சதங்க யாருடைய மகள் மட்டுமா குடுத்து வச்சோங்க இல்லடி நீயும் நானும் எல்லாரும் தாண்டி குடுத்து வச்சோம் ஏன் இது ஒரு தம்பியும் இது ஒரு பொண்ணையும் பாக்குறதுக்கு நாம எல்லாம் குடுத்து வச்சோம் வந்த இந்த மண் உலகம் எல்லாம் மகிழ்ச்சி வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் கொஞ்சம் நின்று நீக்கணும் நேர்களை சிலப்பதி யார்த்து கழிக்கிறோம் நாளைக்கு கண்ணிக்கும் கோவனும் கல்யாணம் அது எதுல சரி எப்படி தெரிவிச்சாங்க யானை மீது ஒரு முரசை எட்டுவிட்டு மறுது இதெல்லாம் சேலமாக தெரிவிப்பேன் என்றால் மாநாயகன் குளக்கும்பாக இருக்கிற கண்ணைக்கும் மாதா சிவாடைய மகனாக இருக்கிற கோவலனுக்கும் நாளை காலை ஏழு மணிக்கு திருமணம் என்று சொல்லி ரொம்ப அருமையா முளக்கரவை தெரிவித்தார்களான் அங்க என்ன சொன்னகற்கு இந்த மணம் ஐயோ இந்த கோவலம் தண்ணிக்கு திருமணம் இருக்கே இது இவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி தரப்போவதில்லை மாநகருக்கு இந்த நகர் கண்டு சோக்க போவது திருமணத்தை ஆனா அவங்க வாழ்வில் ரெண்டு பேரும் சோக்க போவதில்லை நகருக்கு தானே ஈந்தது திருமணம் அது போல இங்கே மண்காளி வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் நாமெல்லாம் மகிழ்ச்சிப்பட போறோம் இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் வருத்தப்பட போகுது எனவே நமக்கு மகிழ்ச்சியை தவிர அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி இல்லை மண் களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் இந்த மண் மகிழ்ச்சிப்பட்டது ஆனா அந்த பெண் மகிழ்ச்சி படப்போகுது ஆனா பின்னால் மனசு அமைதிப்படுத்திக்கிட்டது என்ன அமைதிப்படுத்திக்கிட்டது தள்ளானாலும் புல்லானாலும் கணவன் எந்தையும் அம்மனையும் எனை கொடுக்க சிந்தார்கள் அந்த முறையால் அவர்கே உரியதுனா என்று ஒரு பெண் பேசினாலே இப்படி எல்லாம் இது ஒலி ஒளியில எடைய வைத்து சொல்லப்பட்டது எல்லோரும் போறாரு இப்போது இதோ இப்பொழுது ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து பல்வேறு அங்க ஒரு ரெண்டு பெய்ய இருக்கணும் என்னைக்குமே இருப்பாங்க இப்போ இங்கேயும் கொஞ்சம் அய்யா கொஞ்சம் வேகமாக இருக்கட்டும் கொஞ்சம் வேகமா இருக்கட்டும் அதை சொல்லணும் கொஞ்சம் முடியும் சரி அந்த நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு பத்து மணி தொழிகள் தான் அந்த திருமணம் மங்களனா அந்த பேர் போய் போட்டணும் எல்லா அரும்பாருமி ஆட்சி கல்யாணம் ஆனோம்னு அங்க பாட ஜம் அடிக்கிறது எல்லாம் அல்வாவும் இதுவும் காரைக்கால் சொல்றது காரைக்கால் காரங்க காலையில அல்வா போடுறாங்க நான் அஞ்சா திருமணத்தை பாத்துட்டேன் என்னையா காலையே அல்வா போடுறீங்க இப்ப நாம எல்லாம் சிறிது வைட்டிருக்கீங்க போட்டோன்னு ஏதாவது பூந்திங் தானே வைக்கிறான் வைக்கிறது அது கேசரி வைப்போம் அங்க அல்வா தான் போடுறான் அல்வாவும் என்னன்னு கிடைக்கீங்க ஏறத்தாலும் அந்த அல்வா சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது எனவே காரைக்கால் மக்கள் போல அது பாருங்க அல்வாவும் கேசரியும் ஸ்வீட்டு அஞ்சாறு மற்ற இட்டு பொங்கல் போய் எல்லாம் அதுக்கு அவங்க முன்னாடி அடிக்கிது கல்யாணம் முடிஞ்சதுன்னா உன்ன சாப்பிடப்படுவாங்க அதுக்காக இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆள் என்ன எல்லாம் மறந்துட்டாங்க நம்மை மறந்தாரி நாம் மறக்க மாட்டேமால் திறப்பது யார் நம்மை மறந்தாரி நாம் மறக்க மாட்டேமால் என்ன மறந்துட்டா அவரு நான் எப்படி மறக்கிறது என்று சொல்கிறார் ஒரு தலைவி ஒரு தலைவிக்கு தலைவன் அன்பு இருக்காது மையம் மானுடமாய் மயங்கும் வழி அயனியே தடுத்தாண்டு அலுசீக என்று கேட்டார் மையல் மானுடமாய் மயங்கும் வழி அயனியே தடுத்தாண்டு அலுசிகா ஆமா ஆரார் கல்யாணத்துல உட்காந்து இப்படி இருந்தா என்ன ஆச்சு ஆடி கடைக்கிறது தீபாளிக்கு மா மொதரம் போடுறதுல பிறந்த போடுறதுல போடும் கேட்டு மறந்துட்டு பிடிச்சார் எங்க கையில இருந்து பாவம் கையில இருந்து வந்துப்பரை தூள் கையில அருள் செய்த சாளுமொழி ஆள்வடி தடுத்தடி நீ கொள்வான் மேலூர எழுந்து நீகை கேடுற அகந்து மாலும் அணுக்குமரிய வந்தார் இந்த இசை சந்தை ரொம்ப அற்புதம் இது வரைக்கும் கல்யாணம் போய் திறப்பு வயசான ஒருத்தர் எப்படி இருக்கிறது திரப்படன்னு இருக்குமா இருக்காது எப்படி மனுஷன் அவருக்கு சுண்டுங்க போட்டு அது பாட்டு கேளுது மணியில வேற இருக்குது கையில ஒரிஜினல் வேற இருக்குது இதெல்லாம் வேற வச்சுட்டு வரும்போது எப்படி இருக்கும் இது ரொம்ப வைதீங்க வேற தெருன்னு ஏதாச்சும் தண்ணீர் கொஞ்சம் ஒதுக்கி யுது அப்படி போகும் விரிவா பார்த்து போவோம் அதனால என்ன பண்றது சந்தத்தை எப்படி வைக்கணும் ரொம்ப வேகம் வைக்கப்படாது பாருங்க எப்படி இருக்கு ஆளு மாறி சூழ் கையில செய்த கையில சொன்ன பெருமான் தாளும் மொழி ஆள் வழி தடுத்தடிமை கொள்வான் பாவம் தடுத்தாண்டு அவள் செய்கு கேட்டுக்கொண்டான் என்ன பண்றது மறந்து ஆன்மா தானே பாவம் சின்ன ஆன்மா அதுக்கு அப்படித்தான் தெரியும் சரி தந்து நாமும் போவோம் மேலூரில் உருவமாயிருப்போம் எல்லாம் அறிந்தவன் அவருக்கு வேற வேலை கிடையாதான் ஒருத்தன் ஆமா இது கேட்கற கேட்டுட்டே இருக்கலாம் ரெண்டால் போய் தேடுறதுக்கு முயன்று அப்பாவும் பிள்ளையும் முயன்று முயன்றுந்து பார்த்தும் தேடும் முடி காண முடியாது அந்த பரம்பொருள் இந்த ஒரு ஆன்மாவை கரையேற்றுவதற்காக அங்கே இருந்து அளந்து வருகிறார் அதுக்கு ஒண்ணு வேலையை தவிரலப்பா மேலூரை எழுந்து மிக கேடூர அகழ்ந்து என்ன பண்ணுச்சு அண்ணமாக மேலூரை எழுந்து அப்பா கேடூர அகழ்ந்து மாடும் அயனுக்கும் அறியாரோருவர் வந்தார் அப்படியெல்லாம் காண முடியாத பரம்பொருள் தான் சொன்ன சொல்லு இவர் வேண்டிக் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவான் வேண்டி அங்கிருந்து வருகிறார் அவ்வளவுதான் அவர் வந்ததுக்காக நாலஞ்சு பாட்டு போடுகிறார் அதுல ஒரு பாட்டு ஒரு நாலஞ்சு பாட்டு தாண்டி மொய்த்து வளர் பேரகு மூத்த படிவேயோ அத்தகைய முப்பனும் அதன் இந்த அழகு அழகு சொல்றமே அது வந்து இதுவரைக்கும் பண்பு சொல்லா இருந்தது கருத்துனால உணர முடியுமே தவிர கண்ணால நேர வந்து இதான் அழகுன்னு எடுத்து கொடுக்க முடியாது அதை அழகுன்னு தனியா ஒரு பாக்கெட்ல வச்சு இந்த அழகுங்கிற ஒன்றே நீங்க பாக்கணும்னு வேற யாரையும் பாக்க வேணாம் பாருங்க ஐயா வேறாரு பாத்தீங்களா இருக்கா மொய்த்து வடர் பேரழகு மூத்த வடிவே அழகே வடிவ அப்படின்னு சொன்னாரு என்ன பண்றது அதன் படிவமே ஒரு மூப்பு இருக்கும் என்றா இவங்களை பார்த்தா மூப்புங்கிறது வடிவம் இப்படி எல்லாம் வந்தாராம் வந்தால் இது எப்பொழுது மனப்பந்தல் உள்ள பெண்ணாச்சு பத்து என்ன மூணு நிமிஷம் தான் இருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க எல்லா அந்தவங்க கிட்ட வாங்கப்பா இவங்க குருமூர்த்தி வாங்கப்பா எல்லாம் வாங்கினார் சரி வாங்குறாங்க ஆனா ஒருத்தர் வந்து தாய் குளத்துல வாங்கிட்டு வராங்க இன்னொருத்தர் வந்து நம்ம ஆடவர் குழு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து ஆட்சி நெருங்குறாங்க அந்த ஆசிர்வாதம் வந்துட்டு உடனே போய் காப்பிடும் அது வந்துட்டு இருக்காங்க நெருங்கி வரும்போது இது போச்சு என்ன செய்மரை மனத்தோடில் தொடங்கும் என்றான் சத்தம் போட்டார் என்ன இங்குள்ள அத்தனை பேரும் இங்கு கவனம் கொள்கிறார் இது வயசான பெருசு வாடியார் கடைசியில் ரொம்ப கலந்து போனார் நானும் சத்தம் குறைவேன் கடைசி வரைக்கும் அது ஒரு அவருக்கு இருவன் கொடுத்த அருள் குறை சம்ப தள்ளாடி ஏற்றி குண்டி நிறுத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ள மேடல ஏற்றிருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவோம் கைத்தாலம் நீரைகாணி அப்ப மோடாவல் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னே இருந்த அப்படியே என்னமா அவருக்கு இருந்தது அது மாதிரி நீங்க என்ன ஆழ அப்படியே மூப்புனா ஒரு வடிவே கொண்டது மாதிரி இருந்தது இத்தனை மனப்பந்தலையே அலர வச்சது இங்க இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ஒரு கேள்வி சொல்ல போகிறேன் கேளுங்கள் அப்படின்னு கேட்டு நேர வர்ற வந்தா என் துறைசியந்தனம் என் இல்மறையோரும் மண்டல் தினி மங்கள மடங்கள் அணையானும் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றதீபன் நீர்மொழியின் நீர்மொழிவதென்றார் மற்றவனு பெரியவங்க நல்ல நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ண வந்துருக்காங்க வரைக்கும் பார்த்தே இல்லை மிக மகிழ்ச்சின்னு சொன்னாங்க இது ஆசீர்வாதம் தான் ஆனா ஆசீர்வாதம் தான் உடலோடு கூடிய ஆன்மாவுக்கெல்லாம் உயிருக்கு ஆசீர்வாதம் பண்ண வருது என்னையான்னு சொன்னாங்க உடனே சொல்கின்ற பொழுது நேர போய் எப்பா உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இங்க வேற யாருக்கும் ஒன்று உங்க சம்பந்த விமந்த மாமா பேச்சே இடமில்லை கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ட்டு சரி போயிட என்ன சொல்லுது என் நெத்தி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கு என்டையதம் மற்றது முடித்தால் அது செய்ய முற்ற இது சொல்லுக என எல்லை முடிவில்லான் தம்பி அருமையான தம்பி என்ன இப்படி சொன்ன உடனே என்ன செய்வாங்க நாலு பேர் எல்லாரு அப்படியே இந்த பக்கம் திரும்ப தள்ளு நடக்கட்ட கல்யாணம் பண்ணிவிடுவான் இப்படிதான் பண்ணுவாம இப்ப இப்போ ஒரு ஆள் நடைபெற வந்தார் ஆயிரம் பேரு கிட்டியா பேசிக்கோட்டாங்க என்ன செய்கிறார் எனக்கும் அவருக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வழக்குங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பரவாயில்ல அந்த வழக்கு முடிச்சிட்டு பெரியவர் வந்திருக்கிறார் எனக்கும் அவருக்குங்கிற அதை முடிச்சுட்டு செய்யும் என்று சொன்ன ஒரு இளைஞர் அந்த காலத்தில் பத்தாம் இளைஞர் நகர் ஊரான் இது நான் மூழுவது என்றான் என்ன சொல்றார் இந்த மாப்பிள்ளையா இருக்கிறாங்களே நீங்க எல்லாம் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் இந்த மாப்பிள்ளை என்னுடைய அடியவன் அப்படின்னா இத்தனை பேரும் கேட்க ஒளிபடிக்கெல்லாம் இல்ல வேண்டியது அதனால இப்படி சொன்னாராம் அப்படி சொன்ன உடனே இப்பதான் கொஞ்சம் யாரு தம்பிதாங்க யாப்பு மாற்ற மாற்றா இதுவரைக்கும் யார் பேச்சு வயோதிகர் பேச்சு இனி பேசுறது வயது மாப்பிள்ள பேச்சு இசை எப்படி இருக்கணும் யாப்பமீதி சேக்கிறாரு தரும் யாப்பமீதிகள் என்று எழுதலானே ஒரு எம்பில் எம்பில் எங்கிங்கெல்லாம் அந்த யாப்பை மாற்றுகிறார் நல்ல பற்றும் நல்ல அறிவும் இருக்கிறவங்க எவ்வளவு செய்யலாம் தெரியுங்களா காணும் யாப் அமைதிகள் எங்க யாப்பு வைக்கிறார் எதை மாற்றுகிறார் ஏன் மாற்றுகிறார் அது எந்த இய்பு என்று எல்லாமே இன்னை வரைக்கும் எந்த சக்தியிலே இல்லை இனிமேல் ஒரு சக்தியா இருந்தால் தான் சக்தியில் இருந்தாலும் ஆப்பில் வரப்போகுது என்றான் இறையோன் அது கேட்டவர் எம் அருங்கும் நின்றார் இருந்தார் இவன் எண்ணில் இந்தான் பொல் என்று சென்றார் சிரித்தார் திருநாவூர நன்றால் மறையோன் மொழி என்று எது நோக்கி நடக்கார் இந்த சிவாஜியை சொல்லிருக்கணும் பழைய சிவாஜி சுவாமி பாசந்து போச்சு நற்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடைங்கி யாருக்கும் மிக்கான் இசை உத்தரிய துயில் தாங்கி மே சென்று அக்கால முன் தை தன் உன் தந்தை தன் தந்தை ஒரு வயோதிகர் இவன் ஒரு பொண்ணு போட்டிருக்கா ரெண்டு பேரும் ஒரே வர்ணம்னு தெரியுது ஒரு வர்ணத்தவர் ஒருத்தர் ஒருத்தர் அடிமைய என்னமோ பாவம் கீழ்ப்பாக்கத்தில் அட்மிட் இங்க வந்துட்டு உள்ள அல்லவா அப்படின்னு அங்க அழிச்சிட்டு போறவரை இங்க வந்து ஒன்னா சிரிச்சுட்டேன் போப்பா உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தாவுக்கு தாத்தா அறிவிச்சிருக்க நாங்க பேசுறது எல்லாம் நான் பூரை எல்லாம் ஆவணத்தோடு வந்து இருக்கிறோம் மரவில் வந்த வல்லல் வேவி அணி நோக்கி நேச உடனே மாத்திட்டாரு மாத்திட்டத்தை அரிசி விருத்தம் மாசிலா மரவில் வந்த ஏன்னு கேட்டீங்கன்னா வந்தது ஆவணத்தோடு என்று சொன்ன உடனே ஒரு அடி குறைஞ்சி போச்சுங்க எங்க மாப்பிள்ளைக்கு அந்த உடனே எனக்கு ஒரே வந்துட்டு இப்ப என்னன்னு கேட்ட உங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே எப்படி குறையணும் அதனால யாப்பம் மாறிச்சு யாப்பம் மாறி இந்த வேகத்தில படிக்க முடியலையே மாசிலா மரபில் வந்த வல்லல் தேதியனை நோக்கி நேச முன்கிடந்த சிந்தை நிகழ்ச்சியால் திருப்பணி பதினெட்டு ஆண்டு இல்ல இப்பதானே அல்லவா ஒரு ஒரு ஒரு இப்போ வயசு வயசு பதினாறு ஆண்டு பதினாறாண்டு ஆமா பதினாறாண்டு கல்யாணம் வச்சிருக்காங்க போயிட்டான் உன்னுடைய தப்பாட்டம் எழுதி கொடுத்தது ஆவணத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே நேசமுன் கிடந்த செய்கிறார் ஏற்கனவே இருந்து பூத்தொண்டு செய்தல்லவா பெருமானம் அப்படிப்பட்ட பெருமானில்லவா இன்னைக்கு பேசுகிறான் அதனால எப்படி வரும் அந்த ஒளி குறையில் மாறி அதனால ஆசில் அந்த வேறோர் அந்தனுக்கு அடிமையாதல் பேச என்றும் பித்தனோ மறையாய் மறையோ என்றார் என கையில ஆவணம் இருக்கிறது இப்ப பேசுவது ரொம்ப சட்டப்படி பேசியாவது என்ன சட்டப்படியினர் ஐயா நீங்கள் ஒரு அந்தனர் அடியும் ஒரு அந்தனர் ஒரு அந்தனர் அந்தனருக்கு அடிமையாக இங்கேயாவுண்டோ உண்டியில் எவர்க்கடிமை செய்ய அப்படி இல்ல அந்த அடிமை செய்தல் உண்டா அதனால கொஞ்சம் என்ன ஏதாவது ஞாபகம் அருந்து போனும் அவ்விடத்தில் அப்படின்னு சொன்னார் அவர் பார்த்தார் பித்த நம்மாக